ஆனால் அந்த முக்கியமான இளம் ஒரு கார் விபத்தில் வலது கையை கையில்லை என்பதால் காதலனும் விட்டு போனான் தற்கொலைக்கு முயன்ற அவளை அவளது பெற்றோர்தான் காப்பாற்றினர் அதன் பிறகுதான் வாழ்க்கையின் சவால்களை ஏற்றுக்கொள்ள அவள் முடிவு செய்தார் தன் கையே தனக்குதவி என எழுத சமைக்க துவிக்க என்று எல்லாவற்றையும் இடது கையாலேயே செய்ய அவள் கற்றுக்கொண்டாள் அது மட்டுமா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 நடன பயிற்சியின் போது ஓராயிரம் தடவையாவது சாய் அவளை தவறுதலாக கீழே போட்டிருப்பான் ஆனால் சிசிடிவியின் நடனப்போட்டியில் கலந்து கொண்டு லட்சக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட முதல் மாற்றுத்திறனாளி நடன கலைஞர்கள் இவர்கள்தான் ஷி வித் ஆம் ஹி வித்தெக் என்று யூ சென்று பார்த்தால் அவர்கள் நிகழ்த்திய அற்புதமான கண்கலங்க வைக்கும் நடனத்தை கண்டுகளிக்கலாம் மாலி போன்ற நாட்டிய மையூரிகள் நாடகாசிரியரும் கதைகள் நாவல்கள் எழுதி அனுப்பிக்கொண்டே இருந்தார் ஒன்று கூட எத்தனை ஆண்டுகள் அப்படி செய்து கொண்டிருந்தார் தெரியுமா ஒன்பது ஆண்டுகள் பொறுமையாளர்களோடு இறைவன் இருப்பதாக சொல்லும் திருக்குறான் வசனம்தான் நினைவுக்கு வருகிறது ஒன்பது ஆண்டுகள் ஒரு மனிதன் விடாப்பிடியாக பொறுமையோடு மனம் தளராமல் து என்னை பொ உலக அதிசயங்களில் ஒன்று கனையழி பத்திரிக்கைக்கு ஒரு கதையை அனுப்பிவிட்டு அது ஆறு மாதங்களுக்குள் நான் பட்டபாடு எனக்குத்தான் தெரியும் அந்த ஆறு மாதங்களில் அனுப்பிய கதையை தவிர கூடுதலாக ஒருவரிகூட என்னால் எழுத முடியவில்லை தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிப்பதற்கு முன் முயன்று முயன்று தோற்றுவது எத்தனை உங்களை தெரியுமா பத்தாயிரம் தடவைகள்